அவர்கள் கூறியதாவது சூரியனின் ஒளி எனது அறையில் விழுந்து கொண்டிருக்கும் போது நிழல் என் அறையை விட்டும் உயராத போது நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் அசர்த்த விழுதார்கள்